வணக்கம் நற்றினையின்ூற்றி இருபத்தி நான்காவது செய்தி சேவை இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்கழி மாதம் இருபத்தி நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில் சாமி தமிழக செய்திகள் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் முடியாததால் இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் மறுசுழற்சி செய்ய முடியாத பதினான்கு வகை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விரைவில் அரசு தெளிவுபடுத்தி விரிவான அரசாணை வெளியிடும் என்று அமைச்சர் கே சி கருப்பணன் காஜா புயல் ஏற்பட்ட போது அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டு தவறு என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எச்ஐ வி ரத்தம் விசாரணை அறிக்கை கிடைத்ததும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் அனைத்து துறைமுகங்களிலும் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மதுரையை பெருமைப்படுத்தும் விதமாக ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் தமிழெண்ணை சிலை அமைக்கவும் ஓலை சுவடிகளை பாதுகாத்து புத்தகமாக வெளிக்கொண்டு வரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் தமிழ் வழி பள்ளிகளில் ஆங்கில பேச்சு பயிற்சி வகுப்புகளை நடத்தக்கோரி திமுக முன்னாள் எம்எல்ஏ அப்பாவு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாா் அப்பாவு அளித்த மனுவை எட்டு வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க தமிழக பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆம்பூர் அருகே ஓணான்குட்டையில் அரசு அனுமதியின்றி இயங்கி வந்த கருணை இல்லத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது ஆட்சியர் ராமன் உத்தரவின்படி கருணை இல்லத்தில் இருந்து பெண் மற்றும் எட்டு சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இந்திய செய்திகள் பெட்ரோல் டீசல் விலை குறைந்து உள்ளதால் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரியை முறையை முப்பத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஒன்று சதவீதமாக கர்நாடக அரசு உயர்த்தியுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மூன்று பெண்கள் சென்று தரிசனம் செய்ததையொட்டி நடந்து வரும் வன்முறை சம்பவங்களில் தலச்சேரி எம்எல்ஏ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வீடுகளில் நேற்று நள்ளிரவில் வெடிகுண்டு வீசப்பட்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் ஆகிய நகரங்களை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டு உள்ளது இதனால் அந்த வழியாக சென்ற வாகனங்கள் நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டு உள்ளன அந்தமானை நெருங்கி வரும் பபுக் புயல் நாளை கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கவுரவர்கள் நூறு பேரும் டெஸ்டியோப் குழந்தைகள் என்று ஆந்திர பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சபரிமலையில் இதுவரை பத்து பெண்கள் தரிசனம் செய்தனர் என்று கேரள போலீசார் தகவல் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கவர்மெண்ட் ஷடன் என்று அழைக்கப்படும் அமெரிக்க அரசு செயல்பாடுகள் முடக்கம் மூன்றாவது வாரமாக தொடர்ந்து வரும் சூழ்நிலையில் இதனை பல ஆண்டுகள் தொடரக்கூட தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் அண்டை நாளான பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாப் ஷெரீப் ஊழல் வழக்கில் சிக்கிய லாகூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சிறை அறையை சுத்தம் செய்வதற்கு உதவியாளரை நியமிக்க வேண்டும் என்ற அவரது கோரிக்கையை பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாண அரசு நிராகரித்துவிட்டது தாய்லாந்தில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பின் வீசிய புயலுக்கு ஒருவர் பலியானார் அந்நாட்டின் தெற்கு கடலோர பகுதியில் பபூக் புயல் நேற்று கரைய் கடந்தது கடலில் பெரும் உயரத்திற்கு அலைகள் எழுந்தன பலத்த காற்று வீசியதால் பாக் பஹாங் மாவட்டத்தில் மின்கம்பங்கள் சாய்ந்தனின் தினசரி செய்திகளை தவறாமல் கேளுங்கள் உங்கள் குழந்தைகளையும் கேட்க செய்யுங்கள் செய்து ஒமறைக்கு வழிகாட்டியாய் இருந்திடுங்கள் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபிள்யூர் என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் வணிகச் செய்திகள் வங்கிகளில் நிகழும் ரூபாய் ஒரு லட்சத்திற்கும் குறைவான நிதி மோசடிகளை தடுக்க ரிசர்வ் வங்கியுடன் இணைந்து புதிய செயல் வகுத்து வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் நோட்டு போதுமான அளவுக்கு பிழக்கத்தில் உள்ளதால்தான் அவற்றை அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்று பொருளாதார விவகார செயலாளர் சுபாஷ் சந்திர கார்க் விவசாய கடன் தள்ளுபடியால் சரக்கு விலை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது என்று நிதி சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த டிசம்பர் இருபத்தி தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் பதினொன்று கோடி டாலர் உயர்ந்து முப்பத்தொன்பதாயிரத்து கோடி டாலராக உயர்ந்துள்ளது இதற்கு முந்தைய வாரம் கையிருப்பு பதினாறு புள்ளி ஏழு இரண்டு கோடி டாலர் உயர்ந்து முப்பத்தி கோடி டாலராக இருந்தது கையிருப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளில் வங்கிகளில் கடன் பெற்று திருப்பித்தராமல் வெளிநாட்டிற்கு இருபத்தி ஏழு பேர் தப்பி ஓடிவிட்டதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் ஸ்ரீ பிரசாத் சுக்லா மக்களவையில் கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஹீரோ ஐ லீக் கால்பந்து தொடரில் கோகுலம் கேரள அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை சிட்டி அணி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது பதினேழாவது ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி நேற்று முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் அபுதாபி சார்ஜா அலைன் ஆகிய நான்கு நகரங்களில் நடக்கிறது இதில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா நான்கு முறை சாம்பியனான ஜப்பான் உள்பட இருபத்தி அணிகள் கலந்து கொள்கின்றன விக்கெட் கீப்பிங்கில் ரிஷப் பந்த் நல்ல அடித்தளம் அமைத்துள்ளார் இதிலிருந்து அவர் மேலும் திறம்பட செயல்பட வேண்டும் அவர் விக்கெட் கீப்பிங் நம்பிக்கை அளிக்கிறது என்று ஆஸ்திரேலிய முன்னாள் விக்கெட் ஆடம் கில் தெரிவிார் சிட்னியில் நடந்து நான்காவது டெஸ்ட் போட்டியில் மூன்றாம் நாளான இன்று போதுமான வெளிச்சமின்மை காரணமாக ஆட்டம் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டது நேற்றைய ஆட்ட முடிவில் ஆஸ்திரேலிய அணி எண்பத்தி ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ரன்கள் சேர்த்துள்ளது இனி வருவது திரைச்செய்திகள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசைப்பணியை பாராட்டி விழா எடுக்கப்படுகிறது இளையராஜாவை கௌரவிக்கும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலம் திரட்டப்படும் நிதியை தயாரிப்பாளர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் வாழ்க்கை தற்போது திரைப்படமாக உருவாக உள்ளது சந்தீப் எஸ் சிங் தயாரிப்பில் உமங் குமார் மோடி வேடத்தில் விவேக் ஓப்ராய் நடிக்கும் பி எம் நரேந்திர மோடி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த படம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது பேட்ட படத்தில் த்ஷா நடித்துள்ள ரோலில் தான் தான் நடிக்க தேர்வானேன் என்று நடிகை மீராமித்தும் தெரிவித்துள்ளார் சூர்யா விக்னேஷ் சிவன் கூட்டணியில் வெளியான தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் கலையரசனுக்கு ஜோடியாக நடித்தவர் மீராமித்தும் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்